ி ஒருவர் தம்பா சென்றழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகிவினேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவள் தம்பா சென்று நில்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மிங்களே